رضی عنہ ஒருவர் சாட்டையால் அளித்தால் அல்லது அவரின் கண்ணத்தில் அறைந்தால் அதற்கு பரிகாரம் அவரை விடுதலை செய்வதுதான் என்று நபி சொல்லு அனைவரும் அவர்கள் கூறினார்கள்